நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்கள் தங்களது அடிமை ஹாரிசாவுடன் சென்றார்கள் திரும்பும் கால்நடை பயணமாகவே திரும்பினார்கள் வழியில் ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் இஸ்லாமிய அழைப்பு கொடுக்கப்பட்டும் அக்கூட்டத்தாரில் எவரும் இஸ்லாமிய அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை நபி சொல்லாஹ் அலை வசலம் அவர்கள் தாய்பிற்கு சென்றடைந்த அங்கு வசித்து வந்த சகீப் கூட்டத்தாரின் தலைவர்களும் அம்ரிபுனு உமைர் அகபி என்பவனின் பிள்ளைகளுமான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 சந்தித்து இஸ்லாமிய அழைப்பு விடுத்தார்கள் ஆனால் அவர்களில் எவரும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாததுடன் தங்களது ஊரை விட்டு உடனடியாக வெளியேறும்படியும் கூறிவிட்டார்கள் வெளியே செல்ல முயன்ற போது அங்குள்ள அடிமைகளும் ஒன்று கூடி அவர்களை பேசினார்கள் இறுதியில் மக்களின் கூட்டம் அதிகமாகி அவர்கள் அனைவரும் இரு அணிகளாக நின்று கொண்டு நபி அவர்களின் மீது கற்களை எரிந்தார்கள் அதிகமான பி அவ நரம்பை நோக்கி எரியவே அவர்களது பாதணிகளும் ரத்த கரைகளாயின நபி சொல்லு அலை வசல்லம் அவர்களுடன் இருந்து அவர்களது அடிமை ஹாரிசா நபி அவர்களை காப்பதற்காக தங்களையே கேடயமாக்கிக் இதனால் அவரது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது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 கத்தின் ஒளியின் பொருட்டால் உனது கோபம் என் மீது இறங்குவதை விட்டும் அல்லது உனது அதிருப்தி என் மீது இறங்குவதை விட்டும் நான் பாதுகாவல் கோருகிறேன் அல்லாகவே நீயே பொருத்தத்திற்கு உரியவன் நீ பொருந்திக் கொள்ளும் வரை உன் கோபத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாகவே பாவத்திலிருந்து தப்பிப்பதும் நன்மை செய்ய ஆற்றல் பெறுவதும் உனது அருள் இல்லாமல் முடியாது நபி சொல்லாஹலை வசல்லம் அவர்களை இந்த நிலைமையில் பார்த்ததும் ரபியாவின் மகன்களுக்கு இரக்கம் வந்தது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 அத்தாஸ் திரும்பி வந்தவுடன் உனக்கு என்ன கேடு நேர்ந்தது என்று அந்த இருவரும் இடித்துரைத்தார்கள் அதற்கு அத்தாஸ் எனது எஜமானர்களே இவரைவிட சிறந்த எவரும் இந்த பூமியில் இல்லை இவர் எனக்கு ஒரு விஷயத்தை மிக உறுதியாக கூறினார் அதனை இறைத்து உதரைத்தவர் வேறு எவரும் அறிந்திருக்க முடியாது என்றார் அதற்கு அந்த இருவரும் அப்தாஸே உனக்கு என்ன கேடு இவர் உம்மை உமது மார்க்கத்திலிருந்து திருப்பி விடாமல் இருக்கட்டும் உமது மார்க்கம்தான் இவரின் மார்க்கத்தை சிறந்தது என்று கூறினார்கள் ஆதாரம் இப்ணுஷாம் நபி சொல்லாஹ் அலைவசல்ல அவர்கள் அந்த தோட்டத்திலிருந்து வெளியேறி மிகவும் கவலையுடன் உள்ளம் உடைந்தவர்களாக மக்கா நோக்கி திரும்பும் வழியில் கர்னூல் மனாஜில் என்ற இடத்தை அடைந்த அல்லாஹ் அவர்களிடம் ஜிப்ரீலையும் ஜிபாலையும் அனுப்பினான் மலக்குல் ஜிபால் தாய் இந்த மக்களை இரு மலைகளையும் ஒன்று சேர்த்து நசுக்கி அழித்து என்று நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களிடம் கேட்டார் ஆயிஷா அல்லாஹ் ஹன்கா இச்சம்பவத்தின் விவரத்தை கூறுகின்றார்கள்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 சரியான தங்கியிருக்கும் போது அனுப்பி வைத்தான் இந்த ஜின்களை பற்றி குர் இரண்டு இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஒன்று என்னும் அத்தியாயத்தில் நபியே இந்த குரு கேட்கும் பொருட்டு ஜின்களில் சிலரை நாம் உங்களிடம் வருமாறு செய்து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 பதில் கூறி அவரை நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் துன்புறுத்தும் வேதனையிலிருந்தும் உங்களை காப்பாற்றுவான்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 ஜின்கள் நபி சொல்லல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களிடம் வந்து குருஆனை கேட்டுச் இதனை இந்த வசனங்கள் மூலம் அல்லாஹ் அறிவித்த பிறகுதான் நபி சொல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அறிந்து கொண்டார்கள் அதற்கு முன்பு இது அவர்களுக்கு தெரியாது இதுதான் ஜின்கள் நபிசொல்லாஹ் அலைவாசலம் அவர்களிடம் வந்த முதல் முறையாகும் என்பது நமக்கு தெரிய வருகிறது மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஜின்கள் நபிசுல்லா அலைவாசலம் அவர்களிடம் பல முறை வந்திருக்கிறார்கள் என்பதும் வேறு சில அறிவிப்புகளில் தெரிய வருகிறது இது உண்மையில் அல்லாஹுவின் மறைவான பொக்கிஷத்திலிருந்து அருளப்பட்ட மகத்தான உதவியாகும் தன்னை தவிர வேறு எவரும் அறிந்து கொள்ள முடியாத அவனுடைய படையை கொண்டு அல்லாஹ் நபிசல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களுக்கு உதவி செய்தான் மேலும் இது தொடர்பாக இறங்கிய வசனங்கள்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 தண்டனையில் இருந்து தப்ப அவன் பூமியில் எங்கு ஓடிய போதிலும் தோற்கடிக்க முடியாது அல்லாகவை அன்றி அவனுக்கு ஒருவரும் இல்லை அவனை புறக்கணிக்கும் இத்தகையவர்கள் பகிரங்கமான வழிகட்டில் தான் இருப்பார்கள் நிச்சயமாக நாம் பூமியில் அல்லாகவே தோற்கடிக்க முடியாது என்பதையும் பூமியிலிருந்து ஓடி அவனை விட்டு தப்பித்துக் முடியாது என்பதையும் உறுதியாக அறிந்து கொண்டோம் அல்குர் ஆன் அத்தியாயம் எழுபத்தி வசனம் பனிரெண்டு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 அதற்கு பிறகு நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்கள் முத்தையீம் தூது அனுப்பினார்கள் முத்தையீம் நான் அடைக்கலம் தருவேன் என்று கூறி தானும் ஆயுதங்களை அணிந்து கொண்டு தனது ஆண் பிள்ளைகள் மற்றும் கூட்டத்தாரையும் ஆயுதம் செய்து காபாவுக்கு அழைத்துச் சென்றார் அங்கு நான்கு மூளைகளிலும் அவர்களை நிற்க வைத்து நான் முகம்மதிற்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன் உங்களை இங்கு அழைத்து வந்தேன் என்று அவர்களுக்கு பிறகு நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்களை அழைத்து வர ஒரு அனுப்பினார் அவர்கள் இபுன் ஹாரிசாவுடன் மஸ்ஜிது உல் ஹராமிற்கு வந்தார்கள் முத்தீம் தனது ஒட்டகத்தின் மீதேறி அமர்ந்து கொண்டு குறைஷிகளே நான் முகம்மதிற்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன் உங்களில் எவரும் முகம்மதை பழிக்க கூடாது என்று அறிவிப்பு செய்தார்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 கோத்திரங்களுக்கும் தனி நபர்களுக்கும் இஸ்லாமை அறிமுகப்படுத்துதல் நபித்துவத்தின் பத்தாம் ஆண்டு துல்காயிதா மாதத்தில் ஜூன் இறுதி அல்லது ஜூலை தொடக்கம் கிபி அறுநூற்றி பத்தொன்பதில் நபி சொல்லல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் மக்காவிற்கு திரும்பினார்கள் பல கோத்திரங்களுக்கும் தனி நபர்களுக்கும் இஸ்லாமை மீண்டும் புதிதாக அறிமுகப்படுத்தினார்கள் ஹஜ்ஜுடை காலம் நெருங்கிய போது மக்கள் அனைவரும்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 அவர்களின் பெயர்களாவன ஆமீர் இப்னு சஹ்ஸா கிளையினர் முஹாரிப் கஸ்பஹ் ஃபஜாரா கசான் முர்ரா ஹனீஃபா சுலைம் அப்ச் பனு நஸ் பனு பக்கா கிந்தா கல்பு ஹாரிஸ் இப்னு காப் உத்ரா ஹலாரிமா ஆகிய கோத்திரத்தாருக்கு ஒரிரை கொள்கையை இதமாக எடுத்துரைத்தும் அவர்கள் எவரும் அழைப்பு ஏற்கவில்லை ஆதாரம் இப்னு சாத்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 நபித்துவத்தின் நான்காம் ஆண்டு மெல்ல மெல்ல தொடங்கிய இந்த பகிரங்க அழைப்பு பணி நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் மதினா செல்லும் வரை நீடித்தது எனவே இன்ன கோத்திரத்தாரை இன்ன ஆண்டுதான் அழைத்தார்கள் என்று குறிப்பிட்டு கூறி என்றாலும் பெரும்பாலான கோத்திரத்தாரை நபித்துவத்தின் பத்தாம் ஆண்டுதான் அழைத்தார்கள் நபி சொல்லுல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் அழைப்பை இந்த கோத்திரத்தார் எவ்வாறு எடுத்துக்கொண்டனர் என்பதை குறித்து இப்னு இஸ்ஹாகு ரஹமத்துல்லாஹ் அலைகி கூறுவதை சுருக்கமாக பார்ப்போம்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 இந்த மக்களின் வீடு வீடாகச் சென்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு அழைத்து பார்த்தார்கள் ஆனால் அவர்கள் அது ஏற்காதது மட்டுமின்றி நபி சொல்லுல்லா ஹலைவசல்லம் அவர்களிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டார்கள் மூன்று ஆமீர் இப்னு சக்சா கிளையினர் நபிசதுல்லா அலைவாஸ்லாம் அவர்கள் இவர்களிடம் சென்று தன்னை அறிமுகப்படுத்தி அல்லாஹின் பக்கம் அழைத்தார்கள் அவர்களில் பைஹரா இப்னு பிறாஸ் என்பவர் அல்லாஹின் மீது சத்தியமாக நான் இந்த குரைஷி வாலிபரை பிடித்து என்னிடம் வைத்துக் கொண்டால் இவர் மூலம் முழு அரபியர்களையும் நான் வெற்றி கொள்வேன் என்று கூறினார்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 அதற்கு பின் அந்த கிளையினரும் இஸ்லாமை ஏற்க மறுத்து விட்டார்கள் ஹஜ்ஜை முடித்துக் தங்களது ஊருக்கு திரும்பிய போது ஹஜ்ஜில் கலந்து ஒரு முதியவரிடம் சென்று அப்துல் முத்தலிபின் கிளையில் உள்ள குறைஷி வாலிபர் ஒருவர் எங்களிடம் தன்னை நபி என்று அறிமுகப்படுத்தினார் அவருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் அவரை நமது ஊருக்கு அழைத்து வர வேண்டும் என்று எங்களிடம் கூறினார் என்றார்கள் இதை கேட்ட அந்த வயோதிகர்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 நபி அவர்கள் நல்ல பதில்களை பெற்றார்கள் முடிந்த சில காலங்களிலேயே அவர்களில் பலர் இஸ்லாமை தழுவினார்கள் அவர்கள் சிலரை இங்கு பார்ப்போம் ஒன்று இப்னு சாமித் இவர் மதினாவாசிகளில் நுண்ணறிவு மிக்க பெரும் கவிஞராக விளங்கினார் இவரின் வீர தீரம் சிறப்பியல்பு குடும்ப பாரம்பரியம் ஆகிய சிறப்புகளால் இவரது சமுதாயம் இவரை அல் காமில் முழுமையானவர் என்று அழைத்தார்கள் இவர் ஹஜ் அல்லது உமுரா செய்வதற்காக மக்கா வந்தார் இஸ்லாமிய அழைப்புக்காக அவரிடம் நபி சொல்லாஹ் அலி வசலம் அவர்கள் பேசிய அவர் உங்களிடம் இருப்பதும் என்னிடம் இருப்பதும் ஒன்றாகத்தான் இருக்கும் என்றார் அதற்கு நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் உங்களிடம் என்ன இருக்கிறது என்று கேட்டதற்கு நான் லுக்மான் அலி சொல்லாத்து ஞான போதனைகளை கற்று வைத்துள்ளேன் என்றார் நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்கள் எனக்கு அதை சொல்லிக் காட்டுங்கள் என்று கேட்கவே அவர் அதை காண்பித்தார் அதை கேட்ட நபி அவர்கள் நிச்சயமாக இது அழகிய பேச்சுதான் எனினும் என்னிடம் இருப்பதோ இதைவிட மிகச் சிறந்தது அதுதான் அல்லாஹ் எனக்கு அருளிய குரு ஆன் அது ஒளிமிக்கது நேர்வழி காட்டக்கூடியது என்று கூறி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 மதினாவைச் சேர்ந்த இளைஞரான இவர் புஸ் யுத்தத்திற்கு முன் நபித்துவத்தின் பதினோராவது ஆண்டு ஹவுஸ் கிளையினர் கஸ்ரஜ் கிளையாருக்கு எதிராக மக்காவில் உள்ள குறைஷிகளிடம் நட்பு ஒப்பந்தம் செய்ய வந்தபோது இவரும் அவுஸ் கிளையாருடன் மக்கா வந்தார் மதினாவில் அவுஸ் கசரஜுக்கிடையில் பகைமைத்தி கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த சமயம் ஹவுஸ் கிளையினர் கசரஜை விட எண்ணிக்கையில் குறைவாக இருந்ததால் குறைச்சிகளின் நட்பை நாடி வந்தார்கள் இவர்களின் வருகை அறிந்து கொண்ட நபி சொல்லாஹு அலை வசலம் அவர்கள் இவர்களிடம் சென்று நீங்கள் எதற்காக வந்துள்ளீர்களோ அதைவிட சிறந்த ஒன்றை அறிந்து கொள்ள உங்களுக்கு ஆர்வம் உள்ளதா என்று கேட்டார்கள் அவர்கள் அது என்ன என்று கேட்க நபி சொல்லாஹு அலை வசலம் அவர்கள் நான் அல்லாஹுவின் தூதராவேன் அவன் என்னை அவனது அடியார்களிடம் அனுப்பியுள்ளான் அவர்கள் அல்லாகவே வணங்க வேண்டும் அவனுக்கு எதையும் இணையாக்கக் கூடாது அல்லா எனக்கு கித்தாபையும் இறக்கி வைத்திருக்கின்றான் என்று கூறி இஸ்லாமின் ஏனைய விஷயங்களையும் நினைவூட்டி குர் ஆனையும் காண்பித்தார்கள் அப்போது யாஸ் எனது கூட்டத்தாரே அல்லாஹுவின் மீது சத்தியமாக நீங்கள் வந்திருக்கும் நோக்கத்தை விட இதுதான் மிகச்சிறந்தது என்று கூறினார் உடனே அக்கூட்டத்தில் உள்ள அபுல் ஹைசர் என்ற ஒரு பிடி மண் எடுத்து யாஸின் முகத்தில் வீசி எறிந்து இதோ பார் எங்களை விட்டுவிடு சத்தியமாக நாங்கள் வேறொரு நோக்கத்திற்கு வந்திருக்கிறோம் என்று கூறினான் பின் யாஸ் வாய் மூடிக்கொள்ளவே நபி சொல்லு அலை வசல்லம் அங்கிருந்து எழுந்து சென்று விட்டார்கள் கிளையினர் குறைசிகளுடன் நட்பு ஒப்பந்தம் செய்வதில் தோல்வி கண்டு மதினா திரும்பினார் அடுத்த சில காலத்திலேயே இறந்துவிட்டார் அவர் மரணிக்கும் போது என்று சொல்லிக் அவர் முஸ்லீமாகவே இறந்தார் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை ஆதாரம் அடுத்து அபுதர் கிபாரி இவர் மதினாவின் சுற்றுப்புறத்தில் வசித்து வந்தார் சுவைத் ஈயாஸ் ஆகியோரின் மூலம் நபி சொல்லாஹ் ஹலைவசல்லம் அவர்களின் தூதுத்துவச் செய்தி மதினாவை அடைந்தபோது அபுதருக்கும் அந்த செய்தி எட்டியிருக்கலாம் பிறகு அதுவே இஸ்லாமில் வர ஆர்வம் ஏற்பட்டதற்கு காரணமாக அமைந்திருக்கலாம் அபு ஜம்ராமத்துல்ல கூறுகிறார்கள் எங்களிடம் இப்னு அப்பாஹு அவர்கள் அபுதர் அவர்கள் இஸ்லாமி தழுவிய விதம் குறித்து உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள் நாங்கள் அறிவியுங்கள் என்றவுடன் இப்னு அப்பா சுரதியு அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள் அபுதர் ரதி அல்லாஹ் அவர்கள் என்னிடம் சொன்னார்கள்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 ஆனால் எதை பற்றியும் அவர்களிடம் நான் கேட்கவும் இல்லை எதையும் அவர்களுக்கு தெரிவிக்கவும் இல்லை காலை ஆனதும் நபி சொல்லல்லா ஹலிவாசல்லாம் அவர்களை பற்றி விசாரிக்க காபாவிற்கு சென்றேன் ஆனால் அங்கு ஒருவரும் அவர்களை பற்றி எதையும் எனக்கு தெரிவிக்கவில்லை அப்போது அலி ரொதியாகு அன்பு என்னை பார்த்தார்கள்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 அல்லாஹவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு எவரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன் முகம்மது அவர்கள் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார்கள் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன் என்றேன் உடனே மதம் மாறிய இவனை எழுந்து சென்று கவனியுங்கள் என்ற கட்டளை பறந்தது அவர்கள் எழுந்து வந்தார்கள் நான் கடுமையாக தாக்கப்பட்டேன் அப்போது அப்பாஸ் அவர்கள் என்னை அடையாளம் கண்டு என் மீது கவிழ்ந்து அடிபடாமல் பார்த்துக் கொண்டார்கள் பிறகு குறைசிகளை நோக்கி உங்களுக்கு கேடு உண்டாகட்டும் கிஃபார் குலத்தைச் சேர்ந்த மனிதரையா நீங்கள் கொள்கிறீர்கள் நீங்கள் வியாபாரம் செய்யுமிடமும் நீங்கள் வியாபாரத்திற்காக கடந்து செல்ல வேண்டிய பாதையும் கிஃபார் குளத்தவர் வசிக்கும் இடத்தை ஒட்டித்தானே உள்ளது அவர்கள் பழிவாங்கவா ால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டவுடனேயே அவர்கள் என்னை விட்டு விலகிவிட்டார்கள் மறுநாள் காலை வந்தவுடன் நான் மீண்டும் காபா சென்று நேற்று சொன்னதைப் போலவே சொன்னேன் அவர்கள் மதம் மாறியவனை கவனியுங்கள் என்று சொன்னார்கள் நேற்று என்னை தாக்கியது போலவே இன்றும் தாக்கினார்கள் அப்பா சரோதியர்கள் என்னை கண்டுகொண்டு என் மீது கவிழ்ந்து அடிபடாதவாறு பார்த்துக் கொண்டார்கள் நேற்று அப்பா சிறதி எல்லா்கள் சொன்னதைப் போலவே இன்றும் சொன்னார்கள் இதை அறிவித்த பிறகு இப்னு அப்பாஸ்ரதி அல்லாஹ் அவர்கள் இது அபுதர் அவர்கள் இஸ்லாமை தழுவிய ஆரம்ப காலத்தில் நடந்த நிகழ்ச்சியாகும் அல்லாஹ் அபுதருக்கு கருணை காட்டுவானாக என்று சொன்னார்கள் ஆதாரம் சஹீஹுல் புகாரி அடுத்து துஃபைல் இப்னு அம்ரு தௌசி இவர் தௌஸ் கூட்டத் தலைவர் சிறந்த பண்புள்ளவராகவும் நுண்ணறிவாளராகவும் கவிஞராகவும் இருந்தார் இவருடைய கோத்திரம் யமன் நாட்டில் வசித்து வந்தது இவர்களுக்கென தனி ஆட்சி அதிகாரம் இருந்தது இவர் நவித்துவத்தின் பதினோராவது ஆண்டு மக்கா வந்தபோது மக்கா வாசிகள் இவரை மிகுந்த உற்சாகம் பொங்க மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் வரவேற்றார்கள் அவர்கள் துஃபைலே நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறீர்கள் இதோ இந்த மனிதர் இருக்கிறாரே எங்களுக்கு மிகுந்த சிரமத்தை கொடுத்து விட்டார் எங்களது ஒற்றுவை குலைத்து எங்கள் காரியங்களை சின்ன பின்னமாக்கிவிட்டார் இவரது பேச்சு சூனியம் போன்றது பெற்றோர் பிள்ளைகள் சகோதரர்கள் கணவன் மனைவி ஆகியோரிடையே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 அவர்களுக்கு அருகில் நானும் சென்று நின்று அவர்களுது சில பேச்சை நான் கேட்டே ஆக வேண்டும் என்று அல்லாஹ நாடிவிட்டான் போலும்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 ஒண்டேன் மேலும் நபியே எனக்கு எனது கூட்டம் கட்டுப்படுவார்கள் நான் அவர்களிடம் சென்று அவர்கள் இஸ்லாமின் பக்கம் அழைப்பேன் எனவே அல்லாஹ் எனக்கு ஒரு அத்தாட்சியை தர என துஆ செய்யுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறினேன் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் எனக்காக பிரார்த்தனையும் செய்தார்கள் பிறகு நான் மக்காவிலிருந்து புறப்பட்டேன் நான் எனது கூட்டத்தாருக்கு அருகாமையில் சென்ற அல்லாஹ் எனது முகத்தில் விளக்கை போன்று ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தினான் நான் அல்லாஹுவே எனக்கு வேறு ஒரு இடத்தில் இதை ஏற்படுத்துவாயாக மக்கள் இதை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 அங்குள்ள மூடர்கள் முகமது பைத்தியக்காரர் என்று கூற கேட்கவே நான் அவரை சந்தித்து அவருக்கு மந்திரித்தால் அல்லாஹ் என் கையால் அவருக்கு சுகம் அளிக்கலாம் என்று தனக்குள் கூறிக்கொண்டு நபிசல்லாஹ் அலைவாசலம் அவர்களை சந்தித்தார் அவர் நபி அவர்களிடம் முகமதே நான் சைத்தானின் சேட்டைகளிலிருந்து மந்திரிப்பவன் உனக்கு மந்திரித்து பார்க்கவா என்று கேட்கவே நபிசல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள் நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே நாங்கள் அல்லாஹுவை புகழ்கிறோம் அவனிடமே உதவி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 இதை கேட்ட லிமாத் நீங்கள் சொன்ன வாக்கியங்களை எனக்கு திரும்ப சொல்லுங்கள் என்று கூறவே நபி சொல்லா அலை வசலம் அவர்கள் மூன்று முறை அவருக்கு இதை கூறினார்கள் அதற்கு அவர் நான் ஜோசியக்காரர்கள் சூனியக்காரர்கள்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 மக்காவாசிகள் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களை பொய்ப்பித்து வந்ததாலும் அல்லாஹுவின் வழியிலிருந்து மக்களை தடுத்து வந்ததாலும் நபி சொல்லாஹு அலைவாஸ் அவர்கள் மக்களை பகலில் சந்திக்காமல் இரவில் சந்தித்து வந்தார்கள் ஓரிரவு அபுபக்கர் அலி ரோதி அல்லாஹ்ஹூ ஆகியோருடன் மக்களை சந்திப்பதற்காக வெளியே சென்ற நபி சொல்லாஹு அலைவாசலம் அவர்கள்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 அடுத்து நபி சொல்லா அலைவாஸ்லம் மினாவில் அகபா என்ற இடத்திற்கு சென்றபோது அங்கு சில ஆண்களின் பேச்சு குரல் கேட்டவுடன் அவர்களிடம் சென்று பேச விரும்பினார்கள் அவர்கள் கசரஜ் கிளையாரைச் சேர்ந்த மதினாவில் உள்ள ஆறு இளைஞர்கள் ஆவார்கள் அவர்கள் ஒன்று அஸ் இப்னு ஜுராரா நஜார் குடும்பத்தைச் சேர்ந்தவர் இவர் இரண்டு இப்னு ஹாரிஸ் இவரும் நஜார் குடும்பத்தைச் சேர்ந்தவர் மூன்று இப்னு மாலிக் இவர் ஜுரை குடும்பத்தைச் சேர்ந்தவர் நான்கு குத்பா இப்னு ஆமீர் இப்னு ஹதீதா இவர் சலமா குடும்பத்தை சார்ந்தவர் ஐந்து உக்பா இப்னு ஆமீர் இப்னு நாபிக் ஹராம் இப்னு கஹப் குடும்பத்தை சார்ந்தவர் ஆறு ஜாபீர் இப்னு அப்துல்லா இப்னு ரிஆப் இவர் உபைத் இப்னு கனம் குடும்பத்தை சார்ந்தவர்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 நபி சொல்ல அலி வஸ்லம் அவர்கள் அந்த வாலிபர்களிடம் சென்று நீங்கள் யார் என்று வினவ அவர்கள் நாங்கள் கசரஜ் கிளையைச் சேர்ந்தவர்கள் என்று கூறினார்கள் அதற்கு நபி சொல்லாஹ் அலிவசலம் அவர்கள் யூதர்களின் நண்பர்களா என்று கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள் பிறகு நபி அவர்கள் என்னுடன் சற்று அமரமாட்டீர்களா நான் உங்களிடம் பேச வேண்டும் என்று கூற அவர்கள் சரி பேசலாம் என்று கூறி நபி சொல்லா ஹலை வசல்லம் அவர்களுடன் அமர்ந்தார்கள் அவர்களுக்கு இஸ்லாமின் உண்மையையும் அதன் அழைப்பையும் விரிவாக எடுத்துக் கூறி அல்லாஹுவின் பக்கம் நபி அவர்கள் அழைத்தார்கள் அவர்களுக்கு குர்ஆனையும் மோதி காண்பித்தார்கள் அவர்களில் சிலர் சிலரிடம் அல்லாஹு சத்தியமாக இந்த நபியை வைத்தே யூதர்கள் உங்களை பயமுறுத்திக் எனவே அவர்களுக்கு முன்னதாக இவரின் அழைப்பை நீங்கள் ஏற்று முஸ்லிமாகி விடுங்கள் என்று கூறினார்கள் இஸ்லாமி தழுவி இந்த வாலிபர்கள் மதினாவின் அறிஞர்களாக விளங்கினார்கள் பொதுவாக மதினாவில் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த உள்நாட்டு போர்களால் மதினாவாசிகள் மிகவும் நலிந்து போயிருந்தார்கள் நபி அவர்களின் அழைப்பை ஏற்று மனங்கள் ஒன்றிணைந்தால் ஒரு கால் இப்போர் முடிவுக்கு வரலாம் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள் பிறகு நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களிடம் எங்களது கூட்டங்களில் இருக்கும் பகைமை மற்றும் தீமையைப் போன்று வேறு எந்த கூட்டத்திலும் இருக்காது அல்லாஹ் உங்கள் மூலமாக அவர்களை ஒன்று சேர்ப்பான் நாங்கள் அவர்களிடம் சென்று உங்கள் மார்க்கத்திற்கு அவர்களை அழைப்போம் நாங்கள் ஏற்றுக்கொண்ட உங்கள் மார்க்கத்தை அவர்களுக்கு அறிமுகப்படுத்த அல்லா உங்கள் முன்னிலையில் அவர்கள் அனைவரும் ஒன்றிணைத்து விட்டால் அவர்களிடம் உங்களை விட கண்ணியத்திற்குரியார்கள் இவர்கள் மதினாவிற்கு இஸ்லாமிய அழைப்பை எடுத்து சென்றார்கள் ஒவ்வொருவரின் வீட்டிலும் நபி சல்லா ஹலைவசலம் அவர்கள் பற்றியே பேசப்பட்டது ஆதாரம் இப்னு இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட மதினாவாசிகளை அன்சாரிகள் உதவியாளர்கள் ஆதரவாளர்கள் என்று குர்ஹானிலும் நபிமொழிகளிலும் கூறப்படுகிறது ஆயிஷாவை மணமுடித்தல் நபித்துவத்தின் பதினோராவது ஆண்டு ஷவ்வால் மாதம் நபி சொல்லுள்ளாஹு அலிஹி வஸ்லம் அவர்கள் ஆயிஷார ஹன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள் அப்போது ஆயிஷாருல்லாஹ் ஹன்ஹா அவர்களின் வயது ஆறாகும் பிறகு மதினாவிற்கு சென்ற முதல் ஆண்டு ஆயிஷார ஹன்கா அவர்களின் ஒன்பதாவது வயதில் அவர்களை தங்களது இல்லத்திற்கு அழைத்துக் ஆதாரம் சஹிகுல் புகாரி